தேவ சமூகத்தில் நாம் தியானிக்கும்படியாக பரிசு ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொடுத்த வார்த்தைகளையும் வசனங்களையும் தேவ சமூகத்தில் சிந்திக்கும்படியாக ஆவியானவர் நாம் எல்லாருக்கும் அனுகிரகம் செய்வாராக சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியம் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது தேவருடைய பரிசு தமிழாமத்திற்கு மனிமை உண்டாவதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் தேவனுடைய பரிசுத்தம் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனாகிய கருத்தர் தன்னுடைய வாய்ப்பு அருமை செய்கிற எல்லா வார்த்தைகளும் எல்லா கட்டளைகளும் அவருடைய ஒன்றாக தரையில் விழுந்து போவதில்லை நிறைவேறு காணப்படுகின்றது அவர் கட்டளை நிற்பதர் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று தேவனுடைய பரிசுத்த மூலாமத்திற்கு மை உண்டாவதாக புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் விரும்புகிறதும்படி வாய்ப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அணுகி சேர்ந்தபடிக்கு அப்படியே நிறைவேறுவதாய் காணப்படுகின்றது தேவனுடைய பரிசுத்த மூலாமத்திற்கு மைகள் உண்டாவதாக மனிதர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பலவிதமான கட்டளைகளை கொடுக்கிறார் நியமங்களை கொடுக்கிறார் அதிகாரங்களை கொடுக்கின்றார் பலவிதமான ஆலோசனைகளை கொடுக்கின்றார் ஆனால் மனிதர்கள் சூரணமாக அதற்கு கீழ்பிடிவது அரிதான காரியமாய் காணப்படுகின்றது ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை விட கீழான நிலையுள்ள பறவைகளை பட்சிகளை இவர்களை பார்ப்போமானால் கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிறவமாக காணப்படுகின்றன மனிதன் மாத்திரம் தேவன் சொல்லுகிறத அப்படியே நிறைவேற்றாதபடிக்குறவனாக காணப்படுகின்றான் மனிதனுடைய கீழான திருச்சிகளுக்கு ஐந்தறிங்க மனிதனுக்கு ஆறறிங்கு என்று சொல்லுகிறோம் ஆகவே தேவனும் ஆரோசனை உண்டான மனிதன் தன்னுடைய சிந்தனையை தூண்டி இது சரியாக இருக்குமா இப்படி செய்தால் நமக்கு நலம் உண்டாகுமா என்று தேவனுடைய மறுபடியும் பரிசீலனை செய்ய காணப்படுகின்ற சொல்வார எல்லா சாதக பாதகங்களும் அவருக்கு தெரியும் அது தெரிந்த பின்பு நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார் அந்த ஆலோசனைக்கு அப்படியே மனிதன் கீழ்படுகிறார் அப்படிக்கு தன்னுடைய சிந்தனையை அவன் தூண்டி இது எப்படி என்று முழுவதுமாக தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்படியாத காணப்படுகின்ற கீழான சிறுமாக காணப்படுகின்றன ஆம் ரஜத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம் அந்த மனிதனுக்கு கீழான சிறு தேவன் என்ன சொல்றாரோ அதன் மாத்திரம் அவர்கள் அப்படியே செய்கிறவனாக காணப்படுகின்றன தேவனுடைய கருசுத்தமுற நாமத்திற்கு மையும் உண்டாவதாக பக்தனாகிய தானியல் திருக்கதரிசியே அந்த சிங்கக்கவியிலே போட்டோட தேவன் சிங்கங்களுக்கு கட்டுகிட்ட அந்த திருக்கதரிசி சேதப்படுத்தக்கூடாது அத அப்படியே அந்த சிங்கங்கள் ஒரு இரவு முழுவதும் அந்த சிங்கக்கவியிலே தானியல் திருக்கதரிசி இருந்த போதிலும் அந்த சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை தேவனுடைய கருசு தமிழாமத்திற்கு மையம் உண்டாவதாக தடியிலிரு புத்தகம் ஆறாவதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாவது வாக்கியங்களில் விதமாக வாசிக்கின்றோம் தேவருடைய பரிசுத்தமும் நாமத்திற்கு மை இன்றாவதாக சிங்கங்களின் வாயை கட்டி கூடும்படியாக அவைகள் அந்த திருக்கருதியை சேதப்படுத்த இருக்கும்படியாக தானியத்தில் காணப்பட்ட காரணம் என்னவென்று அவரை சொல்லுகின்றார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக அதாவது தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்வதில்லை தேவனுக்கும் சாட்சி சொல்கிறான் இல்லையா தேவனுக்கும் முன்பாக குற்றமற்ற மனு காணப்பட்டேன் பக்தனாகிய தானியன் தமாக அவர் சொல்லுகின்றார் நான் அவருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாக உமக்கு முன்பாகவும் எந்த நிதி கேடும் செய்ததில்லை என்று இப்படி அவர் தேவனுக்கு முன்பாக தான் வேலை செய்கிற தரத்திலும் அவர் குற்றமற்றவராய் எல்லா காரியங்களையும் சரியாய் நடப்புகிறவராய் காணப்பட்டார் அவர் தேவனுக்கு பிரியமான பிரியமானவராக காணப்பட்டார் தானியலே நீ மிகவும் பிரியமானவன் என்று அவர் குறித்து சாட்சி கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் அவரிடத்தில் காணப்பட்டது நிமித்தமாக தேவன் சிங்கங்களுக்கு கட்டளை கொடுத்தார் அவரை சேதப்படுத்தக்கூடாது என்று அப்படியே அந்த சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை தேவனுடைய கருசுத்தம் நாமத்திற்கு மைவிங் உண்டாவதாக ஆனால் தானியனுடைய எதிராளிகளை அந்த சிங்க கீழ் அவர்கள் அந்த கீழே விருதுவதற்கு முன்பாக அந்த தீவங்கள் பாய்ந்தவர்களை கொண்டு போட்டன என்று பார்க்கும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைந்தம் உண்டாவதாக பக்தனாகிய தானியலை போல நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக நாம் வேறே சரி இடங்களாகட்டும் போகிறவர்கள் எல்லா இடங்களாகட்டும் நாம் அப்படி நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் அப்படிப்பட்ட தேவனுடைய பாதுகாப்பில் எல்லா சூழலும் உண்டாயிருக்கும் தேவனுடைய பரிசுத்திர நாமத்திற்கு மையம் உண்டாவதாக இங்க அந்த தெற்க தரிசை தொடக்கூடாது என்று தேவன் வந்து கட்டுளையிட்டார் அது அப்படியே அந்த சிஞ்சர்கள் அப்படியே தொடர கீழ்படுகிறது பிராக்காரம் முழுவதும் இருந்தாலும் அவரை போராத இன்னொரு இடத்துல ஒரு தேவனுடைய மனதில் இருந்த அவர் தேவனுடைய வார்த்தையை மீறி போட்டார் அப்ப தேவன் வந்து ஒரு சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு கட்டளை நிறுத்த நீ போய் அந்த தேவனுடைய மனசனை கொன்று கொடுங்க அந்த சிங்கம் போய் அப்படி அவரை அவரை கொண்டுட்டு அப்படி கண்டிப்பா அப்படின்னு வேதன் சொல்லுகின்றது தேவனுடைய பரிசுத்தம் பிராமத்திற்கு மைமி உண்டாவதாக அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தரோடு செய்தியை கொடுத்தா இந்த செய்தியை போய் ராஜாவின அறிவிக்க வேண்டும் நீ அறிவித்த பிறகு எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார் போய் செய்தியை அதுக்கு அப்புறம் கர்த்தரை என்ன சொன்னாரோ அதை வந்து அவர் செய்யாது அப்ப அதனால தேவன் ஒரு சிங்கத்துக்கு கட்டளை கொடுத்தார் நீ போய் அந்த தேவ மனுஷனை கொன்றுபோது அப்படின்னு பொன்னு ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வாக்கியங்களை வாசிக்கலாம் ஒண்ணு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு வைத்தபடி மனசின் மூலமாக சொல்லி செய்தியை நீட்டின கைய மறுபடியும் மறக்க கூடாத உணர்வு வந்து வருந்தி கேட்டுக் கொண்டான் அப்புறம் சரியாச்சு அதுக்கப்புறம் அவர் சரி நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு கூட வாங்க வந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாம் அப்படின்னு அந்த ராஜா அவரை கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் அதற்கு உடன்படவில்லை ஒன்பதாவது வாக்கியம் இப்படி இந்த செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தேவனுடைய மனசில் என்ன செய்யணும் அப்படின்னா அப்பம் குசியாமலும் தண்ணியே குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருகின்ற கர்த்தர் அவருக்கு சொல்லியிருந்தார் இதை வந்து அவருக்கு கடைபிடித்திருக்க ஆனா அதை மீறி போட்டார் இந்த நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒரு கிழட்டு தீர்க்க தெரிஞ்சு வந்து இந்த தேவனுடைய மனசை வந்து சந்திச்சு இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் சொன்னார் அப்படின்னு பதினெட்டாவது வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது அழைப்பிட்டு அந்த கட்டளையை மாற்றும்படியாக அவர் திட்டம் பண்ணி இருந்தால் அவற்றை சொல்லுவார் வேற ஒரு கட்ட சொல்ல மாட்டார் மனிதன் அதை ஆராய்ந்து பார்க்காத இந்த கிழக்கு தீர்க்க தரிசிதல் என்ன ஆவி பேசுது அவருடைய சுய ஆவையா தேவனுடைய ஆவையா என்னன்னு அவரை அதை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அதை அப்படியே நம்பி அவருடைய வீட்டிற்கு போய் ஆக போய் சாப்பிட்டார் அதனால என்ன நடந்தது 23, இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வாக்கியம் பதிமூன்று இருபத்தி மூணு மீறி போட்ட ஒரு சிங்கத்துக்கு அதாவது மனிதனுடைய கீழான சிறுச்சுகள் தேவனை வார்த்தைக்கு எப்படி கீழ்படுகின்றன அதனால அது மாத்திரமல்ல இந்த பகுதியில தேவன் ஒருவருக்கு ஒரு கட்டளை சொல்லியிருந்தா அது நிச்சயமாக நிறைவேறும் அது மாத்திரமல்ல அந்த கட்டளை மாற்றப்பட வேண்டுமானால் மறுபடியும் அவருக்குத்தான் கருத்தல் சொல்லுவார் வேறொரு ஆளை கொண்டு கருத்தல் சொல்ல மாட்டார்கள் நன்றாக நாம் அறிந்திருக்கின்றோம் அப்ரகமின் வாழ்க்கையிலே ஒருமுறை விதமாக ஜபம் பண்ண வேலைக்காரன் காணப்படுகின்ற அவர்கள் வந்து அதை மனதில் வைத்து ஜபம் பண்ணும் பொழுது அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த வேலைக்காரனுடைய சுதந்திரவாதி கிடையாது உணர்ச்சி கர்ப்புறப்ப இறப்புவானே உணர்ப்பு சுதந்திரவாதி அவர்கள் ஆண்டவர் அவரிடத்தில் சொன்னார் அதாவது அபிரகாமுக்கும் ஈஷாக்கும் நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும் அவன் தான் சுதந்திரவாடைய ஆண்டு ஒரு தெளிவாக சொல்லியிருந்தார் அப்படி சொல்லியிருந்த போதிலும் இந்த சாரால் அம்மாவுக்கு அவசரப்பட்டு அந்த அம்மா நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் எப்படி சில பிறக்க போதுன்னு அப்படி அந்த அம்மாவை நினைத்து அபிரகாமுக்கு அந்த ஆகாரை மனம் முடித்து விழுந்தார்கள் இஸ்மவர் ஒரு துஷ்ட சந்ததி முழு உலகத்துக்கும் இன்னைக்கும் பெரிய பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கிறது அந்த துஷ்ட சந்ததி கர்த்தர் சொல்லி இருந்தார் உனக்கு கர்ப்புறப்பந்த அப்ப அதற்கு அவர் சரியாக செடி கொடுத்து இருந்திருக்க வேண்டும் இந்த அம்மா தாராளமா ஆலோசனை கொடுத்தபடியாவது கருத்தர் கேட்டிருக்கணும் கர்த்தர் அப்படி ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள் வைத்திருந்திருப்பிச்சயிருப்பாரு அவசரப்பட்டு அந்த ஆகாரை மனமுடித்து கொடுத்து அதாவது ஒரு துஷ்ட சந்ததி உருவாகும்படியாக ஒரு நேரில் இருக்கு இவர் ஒண்ணு கேட்கல ஆண்டவர்கிட்ட கேக்கல இந்த காரியத்தை பத்தி அதனால வந்தது ஒரு துஷ்டந்தி பின் ஆட்கள் தேவனுடைய பரிசுத்த முருநாமத்திற்கு மையம் உண்டாவதாக அதுக்கப்புறம் அந்த இஸ்மலை ஈட்ட விட்டு விரட்ட விட வேண்டும் பொழுது அப்ப இவர் வந்து கர்த்தத்தை முறையிடுகிறார் ஆனா கத்தர் சொல்லிட்டாரு அவரை கல்யாணம் பிடிக்கும் போது ஒன்னு கேட்கலையே கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்லவிடார் என்றார் அதை நிறைவேறுவதற்கு பெருமையோடு கத்திருக்க வேண்டும் அந்த கட்டளை மாற்றப்படுவானார் திருத்தங்கள் உண்டானால் கர்த்தர் வந்து அதை நிச்சயமாக யாருக்கு சொன்னாரோ அவருக்கு தான் சொல்லுவார் மற்றவர்கள்ட்ட சொல்ல மாட்டார்கள் மற்றவர்கள் வந்து கர்த்தர் இப்படி எனக்கு சொன்னார் என்று சொன்னார் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேவ மனுஷன் பாருங்கள் அவரு தேவ மனிதன் அந்த ராஜா வந்து பிடியுங்கள் அவனை அவன் கையை நீட்ட உடனே நீட்டின கை திரும்பவும் மடக்க முடியாதபடிக்கு மரத்து அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் அவரையே ஒரு கிழட்டை தெருக்கு தெரிஞ்சு ஏமாந்து ஏனென்றால் ஆவிகளை பகுத்தறியும் வரம் அவருக்கு இல்லாத அவர் எளிதில் ஏமாந்து போனார் தேவனுடைய தண்டனையை வாங்கி கட்டிக்கொண்டார் அந்த சிங்கத்துக்கு கருத்தர் என்ன சொன்னாரோ அந்த திருத்த கட்டி பொண்ணு அந்த சிங்கம் வந்து பொண்ணு உங்களுக்கு காட்டணும் வேற இல்லையா அந்த திருத்த சாப்பிட்டதுல இல்லாட்டி அவர் வந்து கழுதையை ஒண்ணு செய்யற எதுவுமே செய்யறது என்ன சொன்னாரோ அந்த சிங்கம் அப்படியே அது மாத்துற தேவனுடைய பரிசுத்த மருநாமத்திற்கு மகிங் உண்டாவதாக சிருஷ்டி அதாவது தேவன் வந்து அந்த சிருஷ்டிகளுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு பேசாமல் இருக்கு மனிதர்கள் தான் அவங்க வந்து கர்த்தர் சொல்றத விட்டுட்டு சரி கர்த்தர் இப்படி சொல்லியிருப்பார் போல அப்படின்னு இவர்களாக யோசித்து ஏதையாவது செஞ்சு சிக்கல்களை போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படி இருக்க கூடாது தேவனுடைய பரிசுத்த மருநாமத்திற்கு மகிங் உண்டாவதாக உடனே அவரு தன்னுடைய சிறிய காகங்களுக்கு அவர் கட்டளை விட்டார் என்னுடைய தீர்க்கதிரிசைக்கு தினந்தோறும் அப்பும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுக்கணும் காகத்துக்கு அல்ல காக ஒரு காக்க வந்து நிறைய எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது அதனால காகங்களுக்கு அந்த காகங்களை தீர்க்க தரிசிக்கு காலையிலையும் மாலையிலையும் கர்த்தர் என்ன டைம் சொல்லி இருந்தாலும் என்ன கொடுக்கணும் சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே கொண்டு வந்து அந்த தீர்க்க தரிசிக்கு கொடுத்தனர் பொன்னுராஜாப்பின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ரெண்டு முதல் நாலு வரைக்கும் பார்த்துக்கலாம் கட்ட தாகங்களுக்கு கட்ட என்னுடைய தீர்க்கிருத்திக்கு அப்பவும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த காகங்கள் அறாவது வசனத்துல அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பவும் இறைச்சியும் காயங்காலத்தில் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்தன தினந்தோர் கர்த்தர் எத்தனை நாள் சொன்னாரோ எந்த சமயத்தில் எந்தெந்த சமயங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லியிருந்தாரோ அந்த சமயங்கள் அந்த காகங்கள் போய் அந்த திருக்கு தரிசிக்கு போசித்தன சிறுசிகள் வந்து மனுவையுடைய அந்த சிறுசிகள் எப்படி அப்படியே அவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகின்றன இதுகளை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம் அவைகள் அப்படியே கிழிப்படுகின்றன தேவனுடைய பரிசுத்தமர நாமத்திற்கு மகிழ உண்டாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நீதிமன்றிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்திலே கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்தவிடா அவர் தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய தேசர்கள் வந்து பசியினால் வருந்த விடுவது கிடையாது பார்ப்போம் எந்த ஒரு பக்தரும் வந்து தேவனுடைய எந்த ஊழிய காரணம் பசியினால மறித்து போனதாக தரித்திரம் கிடையாது தேவனுக்காக பல பாடிகள் மறித்த பரிசுத்தவாடங்கள் ஏராளம் உண்டு ஆனால் வாடி மறித்து போனவர்கள் என்று யாரும் கிடையாது நீதிமான்களை வசியினால் வருந்த விடார் என்று வேதம் கொண்டிருக்கின்றது அவர் அப்படி ஒரு தரிசன உள்ள தேவனாக காணப்படுகின்றார் அவர் நீதிமன்ற்களை தம்முடைய அவர் வசியினால் வருந்து விடுவது கிடையாது கடந்த வாரத்தில் ஒரு விரதர் இவன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை செலுத்தினோம் அவர் இப்பவும் ஜெர்மனியில கூறிய பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய வாழ்க்கை திருத்தத்தை படுத்து பார்க்கும்போது அவர் ஒரு சமயம் ஒரு நாள் நாட்கள் பண்ணாமலும் தண்ணீர் குடியாமலும் யாரும் அதை நம்பவில்லை ஆனால் அவருடன் கூட சிறைச்சாலை இருந்தவர் எல்லாருக்கும் தெரியும் அந்த அதிகாரிகளுக்கு தெரியும் இவர் இத்தனை நாட்களாக அப்படியே இருக்கின்றார் எழுபத்தி நாட்களாக அந்த சிறைச்சாலையில அவர் ஒன்னும் சாப்பிடவும் இல்லை தண்ணீரும் குடிக்கவில்லை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கொடுக்கப்பட்ட அந்த உணவை எல்லாம் அவர் அந்த சிறையில் இருக்க மற்றவர்களுக்கு அவர் கொடுத்து விட்டார் அதாவது மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறபடி அவருடைய வாழ்க்கையை தருத்திரத்தை படித்து காட்ட அப்படி அவர் பயங்கரமான கிரைகளை மகத்துவமுள்ள கிரைகளை வந்து செய்து வைக்கிறார் என கண்டிப்பாக வந்து தேவனுடைய கரத்தினால மாத்திரம் தான் எழுபத்தி நாலு நாள் இருக்க முடியும் மற்ற யாராவது அந்த இருக்க கண்டிப்பாக நம்மளால ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்றாவது நாளைய பெரும் சோர்வு உண்டாகிவிடும் ஆனால் அவர் எழுபத்தி நான்கு நாட்கள் வந்து சாப்பிடவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை தேவனுடைய பரிசுத்தம் ஒரு நாமத்திற்கு மைமு உண்டாவதாக அப்படி கர்த்த அவர் பலன் கொடுக்கின்றார் எல்லா காரியங்களுக்கும் அப்படி பசி இருக்கு அப்படின்னா அதற்கு தேவையான ஆகாரத்தை அவர் கொடுத்து அனுப்புகிறார் நிதிமான்களை அவர் ஒருபோதும் பசியாக வருந்து விடுவது கிடையாது அவருடைய வந்து ஒருபோதும் பசியினால பஞ்சத்தினால மடிந்து போனது கிடையாது எந்த பஞ்சமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய உரிய அவர் கரிசரியோடு கூட காணப்படுகிறார் காகங்களை அனுப்பியாவது அவர் அவருடைய பசியை ஆற்றுகிறவராக இருக்கின்றார் தேவருடைய பசி பிரணாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆகவே அந்த சிருஷ்டிகளுக்கு அந்த காகங்களுக்கு கத்தர் கற்ற என்ன சொன்னாரோ அது அப்படியே செஞ்சிருந்தார் மிகவும் ஒரு ஆச்சரியமான காலம் தேவனுடைய பரிசுத்திர நாமத்திற்கு மகிழும் உண்டாவதாக அதுவேடைய சிருஷ்டையில் அவ்வளவு கீழ்ப்படியை கட்டுப்படையை கட்ட நிறைவேற்றும்படியாக அவைகள் முயற்சிக்கும் நாம் வந்து எவ்வளவா நாம தேவனுடைய தாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு வருகிறோம் என்று பேர் தெளிவாக நாம் எவ்வளவாக கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய பரிசுத்த முருநாமத்திற்கு மையம் உண்டாவதாக அடுத்து ஒரு தீர்க்க தரிசி இசை வேலை கடமை சொல்ல வேண்ட ஆனா சொன்னாரு நீ சபிக்க வேண்டாம் அவரோட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அவளை தபிக்க கூடாது அப்படின் அந்த தீர்க்க அந்த ராஜா ஏராளமாக பொருள் உன்னை கணம் பண்ணுவேன் நீ சொன்னபடியெல்லாம் செய்யற அப்படின்னு ஒண்ணு அவருக்கு ஆசை அதாவது தேவனோடு பேசுகின்ற அந்த தீர்க்க அவர் என்ன சொல்றாரோ அவர் வாய்ந்து என்ன வார்த்தை புறப்படுகிறதோ அது அப்படியே பலிக்குமா அப்படிப்பட்ட ஒரு வரந்தற்ற ஒரு தீர்க்க அவர் ஆசீர்வாதம் கூறினால் உண்டாகும் சாபம் கூறினால் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி தேவனோடு கூட பேசுகிறவர் அப்படி இருந்த போதிலும் ஆசை இந்த ராஜா சொன்ன அந்த கணம் அந்த ஐஸ்வர்யம் அதை அவர் மனசுல அவர் தனங்களை இசிரவேல் தினங்களை அவர் தபிக்கும்படியாக நடந்து போகின்றார் கட்டருக்கு கடும் கோபம் உண்டாயிற்று அவர் கழுத மேல போய்க்கிவிட்டார் ஆனா வழியில ஒரு தேவதூகம் வந்து நிற்க இந்த திருக்கத்தரிசி அவர் இருதயம் பொருளாசையினால நிறைந்து போன அப்படின்னா ஆவிக்குரிய கண்கள் அவரை விட்டு ஈடுபட்டு போனது தேவனோடு பேசுகிற தீர்க்க தெரிஞ்சு தேவகத்தின் எதிராக அவருக்கு அந்த நிலவும் அவருக்கு ஒண்ணு தெரியல ஆனால் அந்த கருதைக்கு தெரியும் காரண எப்படிப்பட்ட ஒரு கருத அளவுமான நிலைமை இவர் அடிச்சடி பாக்க கழுத போக மாட்டேங்குது வாசிக்கலாம் என்னாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் என்னாகவும் இருபத்தி ரெண்டு கல் சுத்தம்மத்திற்கு மகி உண்டாவதாக இதை தெற்கத ஆவிக்குரிய கண்கள் தான் அடைக்கப்பட்டது அப்படின்னு இல்லை ஒரு கழுதை பேசுகிறதே அப்படின்னு கூட அவருக்கு அப்படிப்பட்ட உணர்வு கூட இல்லை அந்த கழுதை தன் வாயை திறந்து கர்த்தர் எப்படியாவது திருக்க புத்தி போ கழுதை கொண்டு பேசுகின்ற போதிலும் அந்த தீர்க்க என்ன யாரிடம் பேசுகின்றோம் என்கிற உணர்வே இல்லை கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார் அது பிள்ளை நீரிணை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கணும்னு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கருதை இவர் பயந்து கொண்டிட்டு இருக்காரு நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு என் கையில் ஒரு பட்டையை மாத்திர உன்னை கொண்டு போடுவேன் அவருக்கு என்ன கருத பேசுது ஏன் பேசுது எதற்காக பேசுகின்றது உணர்வை இல்லை அனிதன் அதாவது கர்த்த வரம் கொடுக்கின்றார் வல்லமை கொடுக்கின்றார் அந்த வரங்களை வல்லமைகளை வந்து அவருக்கு கிடியமாக நடப்பிக்கும் பொழுது மாத்திரமே அது தொடர்ந்து தங்கி அப்படி இல்லாது போய்விட்டால் அந்த வல்லமை எடுபட்டு போய்விடும் மரங்கள் எடுபட்டு போய்விடும் இங்க இந்த தீர்க்க தரிசைக்கு அப்படிப்பட்ட நலமை உண்டாக இருக்கிறது அப்படி ஆவிக்குரிய கண்ணில் மறைக்கப்பட்டு போய்விட்டது அந்த தேவகங்கள் வல்ல நின்று நின்ன எதுக்கு நின்னாலும் அவருக்கு அதை பார்க்க முடியவில்லை கழுத பார்த்து பேசுறது அப்பொழுதாவது அவருக்கு ஒரு உணர்வு உண்டாக இருக்க வேண்டும் அப்பொழுதும் அவருக்கு உணர்வு உண்டாகவில்லை அதுக்கு அப்புறம் மறுபடியும் தீர்க்கத்தின் கண்ண ஆண்டவர் திறக்கிறார் இருபத்தி முப்பத்தி ஒன்னாவது வாக்கியத்துல அப்பொழுது கற்கரு பிளையாமின் பெண்களை பிறந்தார் வழியிலே நின்று உறுதின பட்டயத்தை தம்முடைய கையில் கொடுக்கிற கற்களை இதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்கு புற விழுந்து பார்க்கிற அந்த தெருக்க தெத்தி குவட்டும்படியாக கழுதைக்கு சொன்னார் கழுதை பேசினாலும் அவரோட அதை கண்டுகொள்ள முடியவில்லை அவருடைய ஆவிற்குரிய கண்கள் அடைக்கப்பட்டு போகிறது அன்றைக்கு ஒரு காலத்தில் சிரியா ராணுவம் வந்து எலிசாவை பிடிக்கும்படியாக அவருடைய வீட்டிற்கு கடந்து வந்தது அப்ப அந்த எலிசாவுடைய வேலைக்காளை கையாட்சி கடையிலிருந்து பார்த்து எங்கும் ராணுவம் சூழ்ந்திருக்கின்றது தெரியாததுக்கு ராணுவம் இந்த எலிசாவை பிடிக்கும்படியா அவன் பயந்து போய் ஆனவனே ஒண்ணு நம்ம பிடிக்கிறதுக்காக அந்த எதிராளிகள தேசத்துக்கு ராணுவம் எல்லாம் வந்து இருக்கு அவர் பயப்படாது அவர்களோடு இருக்கிறவனை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறது அதிகம் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணு கூடிய கே என்ன நம்ம குரு இப்படி சொல்றாரு ஒருவருமே இல்லை முறை எதிராளி இருக்க இவரென்ன இப்படி சொல்றாரு அவளோடு இருக்கிறவளை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற அதிகம் அப்படின்னு சொன்னாரு என்ன ஆண்டவனை அப்ப எலிசா திருக்கதரிச்சு ஆண்டவடி கண்களை திறந்த அப்ப அந்த வேலைக்காரனை கேச கண்டு திறக்கப்பட்டது அவன் கண்டான் அக்கினி குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை எங்கும் இறங்கியிருக்கிறத கண்டான் அப்ப ஆவிக்குரிய கண்கள் ஒரு கிர்கதரிசியோட சிஷிய வல்லமையான ஒரு கிர்கதரிசி எலிசா அவருடைய சிஷியம் எப்படி இருக்கணும் அப்ப அவருடைய இருதயம் சரியில்லாதபடியினால அவருக்கு அந்த அக்னியமான நிறங்களையும் பார்க்கும்படியாக அவருக்கு காணப்படவில்லை எலிசா ஜபம் பண்ண அவருக்கு அது தெரிந்தது ஆகவே அந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக காணப்பட்டால் மாத்திரமே அவருடைய வரங்களும் வல்லமைகளும் வந்து பெரிய செய்யும் அப்படி இல்லாத போனால் அவைக்குரிய கண்கள் உருடாகி என்ன நடக்குது என்ன எதிர்க்க இருக்கு கழுதையைக் கொண்டு கர்த்தல் பேசுகிறான் எத்தனை கழுத பேசினதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் இங்க கர்த்த கழுதையைக் கொண்டு பேசினர் ஆனால் உணர்வே இல்லை தேவனுடைய பரிசுத்த முருநாமத்திற்கு மைனி உண்டாவதாக கடலை கொண்டு பேசிட்டு போற தீர்க்க அவருக்கு அந்த மனம் தூரா அந்த ராஜா வந்து ஐஸ்வர்யத்தினர் போயிருச்சு அதனால அவர் அவருடைய வாழ்க்கையும் அதற்கு அப்புறம் நடந்த சண்டையில அவரும் மடிந்து போனார் தேவனுடைய பரிசுத்த முறை உண்டாவதாக கர்த்த எப்படியாவது நிறைவேற்றும்படியா முயற்சிக்கின்றார் உலகத்தை போய்விடுவதாக காணப்படுகிறது மையம் உண்டாவதாக கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த சிறுத்தை செய்யும் எதை பத்தி யோசிக்கிறது கிடையாது ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னார் அதை மாற்றம் செய்ய தேவனுடைய வரி சுத்தம் நாமத்திற்கு மனித உண்டாவதாக அடுத்ததாக ஒரு தீர்க்க தெரிசி அவர் வந்து கற்றோர் ஒரு செய்தி கொடுத்தார்கள் இந்த பண்ணத்திற்கு அறிவு பிடிக்கும் அவருக்கு பிடிங்க ஆள் என்ன போக முடியாது கடல்ல போனா கடல்லையும் உங்களே பெயரும் காக்க சரி சமக்கத்துல நாய் ஆனா அங்க போக மாட்டி கத்தரங்கு ஒரு மீனை கட்டளை தீர்க்க தரிசிய ஒழுங்கு யோனாவின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியம் யோனா தீர்க்க தரிசியின் புத்தகம் ஒண்ணு பதினேழு தேவருடைய கருத்து தமிழாமத்திற்கு மைன் உண்டாவதாக அந்த தெற்கத்தரிசையை காப்பாற்றும்படியாக ஒரு மீனுக்கு கற்று கட்டவிட்டார் ஒரு மனிதனை நுழைங்கும்படியாக அவ்வளவு பெரிய ஒரு மீனை அந்த மீனுக்கு கற்று கத்தர் என்ன சொன்னாரோ அது அப்படி யோனாவை நெருங்கும்படி ஒரு பெரிய மீனை கற்று ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீன் யோனா இராப்பகல் மூன்று நாள் இருந்தது அப்ப அந்த மீனின் வைத்திற்குள்ளாக இந்த திருக்கத்தருக்கு மூன்று நாட்கள் இருந்தார் அதாவது இப்படி எடுத்துக்கொள்ளலாம் அவர் அந்த சமூக அந்த மீன் முழுங்கின இடத்திலிருந்து அந்த அவர் செய்து சொல்லப்போகிற அந்த பட்டம் வந்து மூன்று நாள் பிரயாண சூழத்தில் இருந்து ஆகும் எடுத்துக் கொள்ளலாம் மூன்று நாளாக இருந்தார் மூன்று நாள் அந்த மீன் பிரயாணம் பண்ணிட்டு பிரயாணம் பண்ணிட்டு போய் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியம் மருடைய கருத்தர் சொன்னாருக்கு மயம் உண்டாவதாக செய்யும் முகமுகமாய் தேவனை தரிசுத்த அவரை போல ஒரு பொருள் இல்லை அப்படின்னு முகமுகமாய் தேவனை தரிசித்த தீர்க்க தரிசி மோசையாக்கும் வலையேற்பாடு தீர்க்க தரிசி இல்ல பெரிய தீர்க்க தரிசி மோசம் ஆனா தேவனோடு கூட ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியம் அதாவது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கலாம் அல்லது ஒரு நன்றாக அன்பாக பல தகப்பன்னு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு இந்த யோனாவுக்கும் ஆண்டவருக்கும் இருந்ததாக இந்த இதுல பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப வந்து ஒரு பக்கம் வெறும் ஆச்சரியமாகதான் இருக்கும் ஏன்னா இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு நீ போய் அங்க நீல போய் பிரசங்கம் பண்ணும் அதெல்லாம் எனக்கு என்னதான் நான் போக முடியாது அப்படின்னு அவர் வேற பக்கம் போறாரு இருந்தும் அவரை பலவதும் பிடிச்சு மீன் வாங்க முழுங்க வச்சு போண்டே போடுறாரு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் சரி போனா போகுது அப்படின்னு முழுங்க இருக்க தொடடுவ வேண்டாம் வரை கூட அவர் போய் பிரசங்கம் பண்ணிட்டு அவரை பாக்குறாரு கர்த்தர் வந்து சொன்ன பிரகாரம் அந்த ஜனங்கள் நடந்ததுனால அழிவு உண்டாகும் தேவனை நோக்கி யாரும் வந்து கோபமாக ஜெபம் பண்ணதாக வேதத்தில் எழுதப்படவில்லை ஆனா யோனா திருக்கதற்கு எப்படி ஜபம் பண்ணாராங்க நாலாம் அதிகாரம் முதலாவது வாக்கியம் தேவனுடைய பணி சுத்தம் பண்ணாமத்திற்கு மருந்து அவரு தாண்டவத்தை எப்படி ஜபம் தாக்குறாங்க கடும் கோபம் வந்து கத்திர நோக்கி விண்ணப்பே அப்ப அன்றவருக்கு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்திருக்கும் பாருங்க ஏன்னா ஒருவரை வந்து கோவித்துக் கொள்றதும் ரொம்ப கோபித்துக் கொள் அப்ப ரொம்ப ஒரு நெருக்கமான ஆளுநர்கள் தான் அப்படி வந்து நடந்து கொள்ள முடியும் இல்லையா மற்றவர்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி கோவித்துக் முடியாது அப்ப ஆண்டவருக்கும் யோனாவுக்கும் இருந்த அந்த ஒரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு நெருக்கமான ஒரு நட்பை பார்த்தம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கடல் கோபம் கண்டு அவர் விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு போட்டு அது மாத்திரமல்ல அதாவது இந்த பிள்ளைங்களை சீன்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சும்மா இருக்கிற ஏதாவது பயந்து ஏதாவது ஒண்ணு செய்யறோமா அப்படின்னு அதே மாதிரியே இவர் வந்து எவனா திருக்க தெரிச்சு சரி இங்கே ஒன்று நடக்கலை இவர்களுக்கு வந்து அடிவு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்கிறத ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் சரி ரொம்ப வீராருக்கு பக்தனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணக்கு மரத்தை டக்குன்னு வளர விட்டாரு அந்த ஆவனுக்கு வர வளர்ந்து அவர் நல்ல நிகழ்த்தது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்பா ரொம்ப நல்லா நல்ல குளிர்ச்சியாக இருக்காங்க மறுநாள் உடனே அண்டவர்களிடத்தில் ஒரு பூச்சியை வரவிட்டு அந்த மரத்தை முழுமா அனுப்பி கொடுத்து அதாவது ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கும் ஒரு பக்கம் அவர்களுக்கு இருந்த நற்பு பாருங்க எப்படின்னு அப்போ இவருக்கு ரொம்ப உடனே எரிச்சல் ஆயிடுச்சு அப்ப கத்தர் கேட்கிறாரு ஒன்பதாவது வாக்கியம் நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியம் என் பாக்கி எச்சலா இருக்க ஏன் அப்படின்னு நாம் காட வரைக்கும் இப்படி இருந்தா நல்லதுதான் அதாவது அந்த உரையாடல நம்ம கவனித்து பார்க்கும்பொழுது ஒரு நெருங்கிய நண்பர்கள் மாத்திரம்தான் இப்படி வந்து உரையாட முடியும் முகமுகமாய் கர்தரை அறிந்த தீர்க்க ஆனா இங்க பார்க்கும்போது இவரை பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேருக்கும் அவ்வளவு நெருங்கிய ஒரு நட்பு அவ்வளவு ரிலேஷன் இருந்த மாதிரி நாம இங்க பாக்கோம் ஏன்னா இவருக்கு என்னதான் கோவிச்சுக்கிறாரு பலர் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல ஆண்டவர்கிட்ட கோசிச்சு போறாரு ஆக முடியாது இப்படிதான் இருக்கவரு கோவப்படுறாரு ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல அப்ப எந்த அளவுக்கு அதாவது மனது ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கும் அவருக்கும் அதாவது ஒரு உறவு இருந்தவன் பார்ப்போம் தேவனுடைய பரிசுத்திர நாமத்திற்கு மை உண்டாவதாக முக்கியமான காரியம் அந்த மீனுக்கு கர்த்தர் என்ன சொன்னார் ஒழுங்குன்னா ஒழுங்கு அந்த நோயை விட்டுரு அப்படின்னா இதுதான் அப்படியே அந்த தேவனுடைய பரிசுத்திர நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் இப்படி ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் படிக்கும் பொழுது அதாவது ஏசுகிறது ஒரு தடவை ஒரு குருளை சுகப்படுத்தினாரு அந்த குருளை சுகப்படுத்தின சுகப்படுத்தினா அவ்வளவுதான் சுகப்படுத்தின அந்த ஊழல் வந்து பெரிய பிரசங்கமே பண்ணிட்டுதாக பைபிளை போடுறது யோகான் இருந்த சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி மூணு முடியாது யோகான் ஒன்பது முப்பது முதலில் முப்பத்தி மூணு அவங்க <laughs> <laughs> அவர் என்ன சொல்லிகொடுக்கலாம் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார் பிறவிக்குழு கண்களை ஒருவன் பிறந்தான் உலகம் ஒன்றளவு கேள்விப்படவில்லையே அவர் தேவதற்கு வந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரர்களுக்கு ஒன்னும் சொல்ல முடியல இப்படி நம்பருமானது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரிய ஒரு காரசுத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த மீன் அப்படியே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே மீன் மாத்திரமல்ல அடுத்து சுவிதேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அவர்கள் எழுப்பினார்கள் எழுந்துனார் உடனே அவர்கள் சொன்ன உடனே அப்படியே அந்த காற்றும் கடலு அமையும் சாந்தமா காமாயிருச்சு என்ன ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே அந்த காற்றும் கடலும் கீழ்படுகிறது கரி சுத்தம் உள்ள நாம இருக்கு மங்கி அப்ப இந்த மீன் கீழ்கொழிது செங்க கீழ்கொழிது காங்கள் இவர்களெல்லாம் கீழ்படிப்பு நமக்கையும் கீழ்படிய வேண்டியால் அந்த உண்மையான மனம் வரமாட்டேங்கிறது மனிதன் தேவனுடைய தாயிலாக உண்டாக்கக் கொண்டிருக்கின்றான் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்படைந்து அப்படியே செய்யும் பொழுது அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும் அதை மீறும் பொழுது அதற்கு விரோதமாக நாம் எடுக்கும் பொழுது அதன் பல தீமைகள் நாம் உண்டாகும் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் அது நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் தேவ ஆலோசனையாக இருந்தால் நாம் அப்படியே கீழ்புடைய வேண்டியது அவசியம் அப்படி கீழ்படியும் பொழுது மாத்திரமே நாம் வந்து ஆசீர்வாதத்தை சோதனைத்துக் கொள்ள முடியும் ஏனென்றால் சர்வத்தையும் அறிந்தவர் தேவன் சகலத்தையும் அவர் நேர்த்தியாக செய்கிறார் என்று வேதம் தூண்டுகின்றது ஆனா மனிதன் குறைவுள்ளவன் அவருடைய அறிவும் குறைவுள்ளது ஆகவே எல்லாம் அறிந்த தேவனிடிலிருந்து ஒரு ஆலோசனை உண்டாகிறது என்றால் அதற்கு வந்து நாம் அப்படியே கீழ்படியும் அதன்படி செய்து தேவடைய ஆசீர்வாதத்தை பெறுவது தான் நம்முடைய கடமையாக காணப்படும் மனிதனுக்கு கீழான சிறுச்சிகள் தான் தேவதற்கு கீழ்படியும் பொழுது எல்லா சிறுச்சைகளுக்கும் மேலான மனிதன் எவ்வளவாய் கீழ்படிய வேண்டும் தேவனை எவ்வளவாய் கனப்படுத்த வேண்டும் உலகம் அழிய போகின்றது இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது எப்படியாவது நாம வந்து தேவனுக்கு பிரியமா இந்த உலகத்தில் ஜீவித்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியாக நாம் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய சித்தத்திற்கு நாம் அப்படியே ஒப்புக்கொடுப்பு தொடர்ந்து அவர் நம்மோட பேசி நாம இன்னும் இந்த ஆவத்திலே வாழ்க்கையிலே அவர் அழைத்து சொல்லுவார் ஒரு தினம் நம்ம அந்த ஒரு பிரேக் உண்டாகும் தடை உண்டாகும் அப்புறம் மறுபடியும் அந்த பிரயாணத்தில் உண்டான அந்த தடைகள் கொஞ்ச காலமாக இருக்கலாம் வருடங்களாக இருக்கலாம் அப்படி அவ்வப்பொழுது தடைகளுக்கு நாம இடம் கொடுத்தோம்னா அப்புறம் முறையடியாக பின்தங்கி போய்கிட வேண்டியதாக இருக்கு ரொம்பவும் தூரமாக போயிட்ட அப்புறம் மீண்டும் விட்ட இடத்தை வந்து கொடுகிறதுக்கு நீண்ட காலம் ஆகும் ஒரு பிரச்சனைத உடனடியாக அதை சரி செய்யும்படியாக உடனடியாக முயற்சி பண்ணி அதை சரி செஞ்சிடணும் காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கும் எப்படி அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கள் தேவனை முக்கியப்படுத்தி தேவாரியில் பங்கு பெறுவார்களோ அதுவரைக்கும் தான் அவருடைய ஆத்மா வந்து உற்சாகமாக இருக்கும் எப்பொழுதும் அந்த ஆத்மா தேவனை பற்றிக் கொண்டே இருக்கும் அராதனைக்கு அசட்டை பண்ணி அதை வராது பிடிக்கு அதை கடைபிடித்து போடுகிறது ஒழுங்கான அந்த ஜபதேமங்களை கடைபிடிக்க இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாயிருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் வந்து தடைகள் உண்டாகும் திருச்சபையில் எல்லாம் ஒழுங்க சிரமமாக வந்து நமக்கு கொடுக்கப்படும் இந்த ஜப நியமங்கள் ஆராதனை நியமங்கள் இப்படி எல்லாம் கொடுக்கப்படும் இவை சரியாக நமக்கு சிலருக்கு கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் சில பேர் சபையில்லாத இடத்தில் இருக்கலாம் சில பேர் அந்த டயத்தில் தவிர்க்க முடியாத ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் அதை நான் சொல்லல சமயம் கிடைக்கின்றது நேரம் இருக்கின்றது சபை இருக்கு இடத்துல இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய நியமங்கள் என்ன என்னன்னா நம்ம சபைக்கு மற்ற எல்லாரும் நம்ம ரொம்பவும் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் தேவன் அவையை இருப்பிருக்கின்றன மற்ற யாரும் சொல்ல முடியாத தேவன் திருச்சுவைகளுக்கு கைரியமாக சொல்லலாமு சொல்ல முடியாது அப்ப இந்த ஆரிய பிரயாணத்துல நாம முன்னேறும்படியாக சபைக்கு கொடுக்கப்பட்டு ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க முடியும் நீ கொஞ்சம் தடைபட்டு கொஞ்சம் பின்வாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி பின்வாங்கி ஆத்துமா ஏன்டா நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் சத்துருவாகிய சாத்தான வந்து ஹெச்சிக்கிற சிங்கம்போம் எவனை விடுங்கலாம் என்று வயதேடு சுற்றி திரிகிறான் தெளிவாக சொல்லி இருக்கின்றது பின்வாங்க அவன் அப்படியே முழுவதுமாக தன் பக்கமாக இருந்து கொள்வான் அதனால சரி இருந்தாச்சக்க எந்திரிக்கணும் என்ன காயம் பட்டு இருக்கோ அதுக்கு மருந்து போட்டு குணமாக்கணும் தவையில தெளிவான நமக்கு உபதேசம் இருக்கு புளிய கேரட்டை வந்து அறிக்கை செஞ்சு சுத்தீரை பெற்று ஆலோசனை பெற்று டக்கு உடனடியாக மற்றவர்களோடு சேர்ந்து அந்த பிரயாணத்துல முன்னேறுவதற்கு முயற்சியும் காயம்பட்டுருச்சு குடியாயிருச்சு அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டா அப்புறம் மற்றவர்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க நம்ம முன்னாடி வந்திருக்கோம் ஆனா ரொம்ப பின்தங்கி இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை வந்து உண்டாக்குவோம் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஒரு சில இது வந்து திட்டமாக வசனங்கள் இருக்கும் இடர்கள் வந்து வராமல் போவது கூடாமல் காரியம் கூடாத காரியம் அப்படிங்க வரத்தா தெரியும் பொறுமையாக இருந்துக்க வேண்டியதான் கவித்துக் கொள்ள வேண்டியதுதான் என்ன அதாவது அப்பவும் சொல்றாரு நீங்க வந்து பிரஜாதிக்கார இருமாப்பாய் அழுகிறார்கள் அவங்க போனா செய்யணும் இன்னைக்கு போன நைட் டைம் இந்த வேலையை முடிச்செடுத்தாம போன அப்படின்னா உட்கார்ந்துருக்கீங்க ஆனா தேவருடைய மனிதர்கள் ஏதாவது சொன்னால் இதை முடிச்சு இன்னும் நாளைக்கு வந்து பாக்குறேன் இல்லைய எனக்கு எனக்கு வேலை இருக்கு குற்றச்சாதிகள் உங்களை இனிமாப்பை ஆடுகிறார்கள் நீங்க காரியங்கள்ல நீங்க பின்தங்கி இருந்தால் எப்படி அப்படி இருக்கக்கூடாது கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப கிருஷ்டிகள் கீழ்ப்படியும் போது நம்ம கீழ்ப்படியாம இருந்தால் எப்படி அதனால ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் எப்பவும் கீழ்ப்படிந்து மற்ற சேர்ந்து நம்ம முன்னேறி கொண்டே பின்தங்கி கூடாது ஒரு பொழுதும் பின்தங்கக்கூடாது எப்பொழுதும் முன்னேறணும் என்ன வந்தாலும் சரி என்னோட இருக்கிறான்னு தைரியமாக இருந்த அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு விசுவாசம் நம்ம வந்து இப்ப நம்ம இருக்கிற தேசம் வந்து இப்படி சுயாதீனமாக சுதந்திரமாக மனம் கீட்டு என்ன சத்தம் போட்டு நான் தேவனை ஆராதிக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு கிருவியின் காலம் இந்த தேசத்தில் இருக்கு இதே பக்கத்து தேசம் இருக்கு சைனா இப்படி ஆராதி பயங்கரமாக இப்படி சத்தமாக இந்த மாதிரி மயக்க வச்சு பயங்கரமாக எந்த ஒரு காரணம் பிரசங்கம் பண்ண முடியாது அப்படி போட்டு ஒரு பயங்கரமான சூழ்நிலை அந்த தேசம் இருக்கு அங்க இருக்கிற ஜனங்கள் ராக்காலங்களிலே கூடி ஆராதனை செய்கின்றார்கள் ஏதாவது மீட்டிங் வச்சு ராக்காலங்கள் ராத்திரிட்ட மீட்டிங் வைக்கிறாங்க ராக்காலம் விழித்திருந்து ஜபம் பண்ணி ஏனென்ற பகல் காரங்கள் அவர்கள் செய்ய முடியாது அரசாங்க அதிகாரிகள் வந்து எப்படி வாட்ச் பண்ணும் ஏன்னா அங்க சைனால எப்படி அப்படின்னா அரசாங்கமே ஒரு சர்ச் நடந்தது அந்த சர்ச் தான் அந்த சர்ச்சை தான் எல்லாரும் போனோம் அங்கே அரசாங்கம் சொல்லிருக்க கட்டுரை தான் அங்க பின்பற்றப்படும் நம்ம எல்லாம் ஆராதிக்கும் நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது நம்ம இஷ்டப்படி வாசிக்க முடியாது அப்படின்னா அரசாங்கம் வந்து அரசாங்கம் அங்கே சபை சுயாதீனமாக தேவரை மனம் விட்டு ஆராதிக்கும் பக்தர்கள் ஏராளமான வடலட்சி கணக்கான ஜனங்கள் இப்படி குகைகளையும் இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் சைனால அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நிலை இருக்கிறது காரணங்கள் நாம எவ்வளவு உள்ளவர்கள் இப்படி சுயாதீரமாக சுதந்திரமாக நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக நமக்கு சமயம் கொடுக்கப்பட்டிருக்கு நேரம் இப்படிப்பட்ட நேரங்களையும் சமயங்களையும் நாம் ஒருபோதும் வினக்கும்படிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் எப்பொழுதும் அவருக்கு கீழ்புடி வளர்க்கும்படியாக நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் போல ஒரு கொடிய காலம் இந்த தேசத்தில் வந்த இப்ப இந்த விசாலமான எந்த கிருமையின் காலத்துல நாம் தேவனை ஆராதிப்பதற்கு மனம் என்று பின்தங்கி போய்விட்டால் ஒரு கொடிய காலம் வரும் பொழுது நலமை என்ன என்னவாகும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆராதனைகளை அசட்டை பண்ண வேண்டும் ஆலோசனை அசட்டை பண்ணக்கூடாது தேவோன்ற வார்த்தையை கீழ்படிந்து இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் நாம் தேவன் எழுத்திருக்க திருத்துவையாக தொடர்ந்து முன்னேறுவோமாக கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதாக இந்த வார்த்தையிலே கர்த்தர்